أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واثلو عليهم نبأ بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال انما يتقبل الله من المتقين صدق الله الذين ان ام سلمة رضي الله تعالى عنها ان النبي صلى الله عليه وسلم قال اذا رايتم هلال ذي الحجه واراد احدكم ان يضحي فليمسك عن شعره والفاره رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்க ஏக வல்லவனாகியா ஒருவனுக்கே புகழ் அனைத்து வலிகங்கள் இல்லா சலாத்தென்னும் கருணையும் சலாமின் இடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதவர் சர்தார் ஆலம்மது அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைதி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாவியங்கள் தவிர தாவியங்கள் நல்லோர்கள் மீதும் ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முகமீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லாஹக்கு சுபகானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதால் அல்லாஹுக்கு சுமகான முகத்தகாலா தடுத்து இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாமை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாகும் கண்ணியமிக்கு வளமாக கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுமனூ மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காலங்கள்ல நேரங்கள்ல ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் துல் ஷிஜாவுடைய மாதத்தை அடையிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக்கு அல்லாஹு மின் நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த கண்ணியமான துல் ஷிஜாவுடைய அடைந்து அதனுடைய அமல்களை பூர்த்தியான முறையில செய்து அல்லாஹுடைய ரிலாவ பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலான அனைவர்களுக்கும் வழங்குவானாகும் துல் ஹனிஜாவுடைய மாதம் பல சிறப்பான அமல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் கனியமிக் அல்லாஹு நல்லடியார்களை அருமையானவர்களே பல சிறப்பான அமல்கள் இந்த மாதத்துல இருக்கிறதின் காரணமாகத்தான் இந்த மாதம் மிகவும் கண்ணியமான மாதமாக இஸ்லாத்துல கருதப்படுவது என்னண்டா இந்த மாதத்தில இருக்கக்கூடிய அமல்களை வேற எந்த காலத்திலேயும் எங்களுக்கு செய்ய முடியாது வேற எந்த மாதத்திலையும் எங்களுக்கு செய்ய முடியாது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அமல்களை செய்தாலும் அதுக்குரிய நன்மை எங்களுக்கு பூர்த்தியாக கிடைக்க போறதும் கிடையாது அதனால இந்த மாதத்துக்கு சில விசேஷமான அமல்கள் சில விசேஷமான விவாதத்துக்கள் அல்ல வச்சிக்கிறான் அது இந்த மாதத்துல செய்தால்தான் நம்ம விருப்பம் இந்த செய்த அதனுக்கும் கிடைக்கும் சிறப்புக்கள் அது ஞாபகமூட்ட பட்டியல் என்று நினைக்கிறன் அத்தோட இஷா அல்லாஹ் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக துல்ஹைஜாவுடைய மாதத்துல பத்தாவது தினத்தில இருந்து க்குடியும்க்கியமான ஒரு அம முக்கியமான ஒருபாதத்தை சட்ட திட்டங்களை சரியாக பேணி சரியான முறையில செய்வாங்களோ அதனால தான் அந்த இபாதத்துடைய பூர்த்தியான கூலிகளுக்கு வந்து சேரும் யார்களே அதுதான் பொதுக்குடைய சொல்லப்படுவது ஏன் இது வருடா வருடம் ஞாபகம் காட்டப்படுவது என்றால் இந்த அமல்ல எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் மனிதர்கள் இந்த அமலுடைய விஷயத்தை தெரியாம எவ்வளவு பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சில மனிதர்கள் வேண்டும் என்றே பராமுகமாக இருக்கிறார் அருமையான விளங்கிக்கோங்க இருந்து இந்த குர்பான் என்ற வார்த்தை பிரிக்கப்பட்டு கர்ப் சொல்லி சொன்னா அல்லாவின் பக்கம் நெருங்கிறது குரபான் என்றா அல்லாவின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய ஒரு அமல் அதே போல இந்த அமலுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது முதலாவது அமலை செய்யறதுக்கு தெரிஞ்சு கொள்ளும் நாம நான் சும்மா செல்றது குர்பான்னு சொல்லி சும்மா செல்றது உழுகியான்னு செல்லி ஆனா ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டீங்கன்னு தெரியா குர்பான் என்றா அல்லாவுக்கு நெருக்கமாக்கக்கூடிய அமல் அமலுக்கு வைக்கப்பட்டிருக்கு வேற எந்த காரணமும் இல்லை நேரத்தில் இந்த அமல் ஆரம்பிக்கப்படுவது அதாவது பெருநாளுடைய தொழுக பெருநாளுடைய குத்துமாவுக்கு பின்னால இருந்து குத்துமாவுக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல குத்துமா முடியுதான் அந்த குத்துமா முடிஞ்சதுல இருந்துதான் இந்த அமல் ஆரம்பம் அந்த குத்துமா முடியாம அமல் ஆரம்பம் இல்ல அமல்வது விஷயம் ஏன் குர்பான் என்ற பெயர் ஏன் என்ற பெயர் இப்ப எங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டம் கண்ணியமி கண்ணாகவி நல்லடி யார்களே இந்த உதுஹியாவுடைய அமல் இதை எப்ப ஆரம்பிச்சாமல் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலஹித்து வசலாம் தொடர்ச்சியாக இதுவர காலமும் இந்த குரபானுடைய அமலை செய்யறோம் ஆனா கண்ணியனி கல்லாகவி நல்லே ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் துல் ஹஜ்ஜாவுடைய மாதம் கடமையை நாங்க செய்கிறோம் ஆனா குர்பான் என்றது ஒரு ஆடு மாடு அறுத்து குர்பான் செய்யறது இது இப்ராஹிம் அலி காலம் அல்ல இது ஆதம் அலை சலாத்துடைய காலத்திலே இது குரான் எங்களுக்கு தெளிவாக பேசுது குரான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொண்டு வருவது ஆரம்பிக்கப்பட்டு மூலமாகத்தான் முதலாவது குரபான் ஆரம்பிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் ஆதமலி சலாத்து வசலாத்துக்கு ரெண்டு மகன் இந்த ரெண்டு மகன்ல ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களை விரும்பினார் முடிவு செஞ்சாங்க நாங்க விடத்துல கொண்டு போய் ஒரு மலைக்கு மேல ஒரு ஆடுண்ட கொண்டு போய்த்து வைப்போம் எந்த ஆட்ட யாருடைய ஆட்ட அல்லா எடுத்துக்கொள்றானோ யார்கு அல்ல கபுல் செய்யறானோ அவங்க தான் இந்த பெண்ணணி வருவது அல்லாஹ்ல செல்றான் இந்த ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டு ஒரு மலைக்கு மேலால ரெண்டு ஆட்டையும் வச்சாங்க பின்னாலான் இன்னொத்த ஆட்டம் அல்ல கபுல் செய்யல காலம் அந்த காலத்துல இருந்து மிருகங்கள் பலி கொடுக்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது இன்றைக்கு நேற்று ஒரு அமல் அல்ல அதுக்கு பின்னால ஹதரத் மூசா அலி சலாத்து காலம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்படுற அநியாயமா பணி இஸ்லாம்களை சேர்ந்தவரு இந்த நேரத்துல அல்லாவுடைய இந்த கொலை செய்யப்பட்ட மனிதனை யாரு கொலை செய்ய கண்டுபிடிக்கணுமா கிட்ட கேளுங்க அவ கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடி யார்களே இந்த ஆடு மாடு பொறுமான் கொடுக்கிறது இது இவராகி அலைசலாத்துடைய காலத்தில் அல்ல அதுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய ஆதி பிதா ஆதம் வசனாத்துடைய காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வந்து வந்து வந்து தான் ஹபரத் இப்ராஹிம் அலித்து காலத்தில தான் ஹஜ் பெருநாளுடைய தினம் நாங்கள் எல்லாரும் குர்பான் என்ற அமல வருடா வருடம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் இதுதான் இந்த குர்பானுடைய ஆரம்பம் இந்த உகஹியா குர்பானுடைய அமலுடைய ஆரம்பம் இதுதான் அல்லாக விடிய இந்த உமத்துக்குறான் ரொம்ப சின்ன ஆய முழு சிறிய சூறத்து கௌசர் அல்லா இதுல வழங்கப்படுத்துறான் உங்களோட ரப்ப நீங்க தொழுவங்க அதே போல வன் அல்லாவுக்காக வேண்டி குர்பானும் கொடுங்க இது தொழுகையோட சேர்த்து அல்லாஹ் இந்தாமலை சொல்றாங்க கண்ணியமிக்கு அல்லாஹரு நல்லடி யார்களே அருமையானவர்களே எனவே குர்பானுடைய விஷயத்துல எந்த கேள்வியும் மனிதர்கள் கேட்க ஏன் குர்பான் கொடுக்கணும் என்ற கேள்வி வானம் இப்ப இந்த சமூகத்துல அதிகமாக எழும்பி கேள்வி அதுதான் ஏன்டா நாங்க பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு இதோட நாங்க காட்டி கொடுக்காததுனால இப்ப வளரக்கூடிய புள்ளை என்னமோ பெரிசு படிச்சுட்டாங்க அந்த கோஞ்சாங்க இந்த கோங்கு சொல்லி இவங்க மார்க்கத்துடைய விஷயத்துல கேள்வி கேட்கலாம் வந்து கொண்டு ஏனி அமலை செய்யணும் ஏனப்பா குருபான் கொடுக்கணும் ஆடு மாடு பாவம் இல்லையா சின்ன போகல பாவம் பாக்கற குருபானுமா அல்லாட கட்டளையில கேள்விவான ஹஜ்ய மாசம்ன்றது என்ன தெரியுமா அல்லாவுக்கும் முழுக்க முழுக்க அடிபடிங்க அல்ல என்ன சொல்றானோ அதுக்கு மாற்றம் செய்யவே வானும் அதுதான் ஹஜ் விருமையாள் தொழுகையல்ல விரும்புற அல்ல தொலைவான கருத்தல்ல தொழுகைய விட கொசுபாவை விட அது கடித்தல் அல்லாவுக்காக விருப்பம் அல்லாவுக்கு முதன்மையா விருப்பம் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் குரபானி பிராணியுடைய இரட்சத்தை பூமியில பதிய வைக்கிறது ஓட்ட வைக்கிறது இதுதான் அல்லாவுக்கு ஆக விருப்பமான அமல் நபிஹூ அலை அவளுடைய சாய் ஆன அதி கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லது யாருகளே ஆனா இந்த காலத்துல வந்து கேட்கிறாங்க ஏன் குரபான் ஏன் நாடு ஏன் மாடு என்று இந்த கேள்வி இன்றைக்கு இணையத்து வந்தது அல்ல அவங்க யோசிக்கிறாங்க நாங்க தான் இப்படி கேள்வி கேட்கிறோம் என்று ஆனா இவங்க கேள்வி கேட்கல சகாபாக்கள் இந்த கேள்வியை யார சூழல்லா சூழல்லா யார் சூழல என்ன உள்ளா வருஷா வருஷம் ஆடு மாடெல்லாம் அடுத்து கொண்டிருக்கிறீங்க என்ன உள்ளா ஒரே வார்த்தையில தான் பதில் ஒரே வார்த்தைக்கு உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹித் இப்ப செலவாங்க இப்ராஹிம் அலைஞ்சதால நாங்களும் அவங்க மீசையை குறைச்ச சுட்டின் தான் இன்னமும் மீசையை குறைக்கிறோம் ஒரு இப்ராஹிம் அலைஞ்சதால இதெல்லாம் இஸ்லாத்துல செய்றோம் என்றா பொறுப்பானை நாங்க செய்ய தான் என்ன கிடைக்க போகுது இதெல்லாம் இந்த காலத்துல கேள்வியா இல்லையா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது யார் சூழலா நபிஹலை ஒரே வரையில பதில் ஒவ்வொரு முடிக்கு பகாரமாக ஒரு நன்மை எழுதப்படும் என்பதாக நபிசல்லு சொன்னான் இப்படி சொன்னதின் காரணமாகத்தான் அந்த காலத்துல சகாபாக்கள் மிருகங்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அடர்ந்த முடியுள்ள மிருகங்களை தெரிவு செஞ்சாங்க இதுதான் முடிகள் கூட இருக்கிறகங்களை தெடிக்கும் அல்லா நன்மையை அருமையானவர்களே இதுக்கு கோடான கோடி நன்மைகள் மட்டுமல்ல செல்றான் இது அல்லாவுடைய சின்னங்கள் ஒன்றுதான் குர்பான் அல்லாவுடைய இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை கேவலப்படுத்தவான கேவலமா பேசவான தாழ்வா எடுக்கவானம் இதெல்லாம் பழைய அடையாள சின்னங்கள் இன்றைக்கு நேரத்து உருவாகி நாம இது வருவது அறுக்கப்பட்ட புராணி கையாமத்துடைய நாள் ரத்தம் சொட்ட சொரும் வந்து வரக்கூடிய நேரம் அந்த புராணியுடைய ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னால அறுக்கப்பட்டவருடைய எல்லா பாவத்தையும் நல்ல வாழ்க்கையில வசதிகள்ான் ஈக்கிறாங்களோ அவங்க எங்களுடைய முசல்லாவுக்கு தொழக்கூடிய இடத்துக்கு வரவான இந்தளவுக்கு ஊண்டி பேசுறாங்க இந்த அமல் எவ்வளவு பாரமான ஒரு அமல் ஆகி அன்பளிப்பு தான் குரான் குர்பான் ஆச்சரியமான அன்பளிப்பு ஒரு மனிதனுக்கு நாங்க அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு விஷயங்கள் போகும் ஒன் எங்கடா காசு பணம் போகும் அப்படி இல்லை எங்கடா பொருள் போகும் இந்த ரெண்டும் போனாதான் அன்பளிப்பு எங்களுக்கு இறச்சி சாதையெல்லாம் தேவை அல்ல அதெல்லாத்தையும் நீங்களே தின்னுங்க எங்களுக்கு தேவை சொன்னா நீங்க செய்றீங்களா இல்லையா அவ்வளவுதான் நாங்க சொன்னா நீங்க செய்யா இல்ல எங்களுக்கு தேவை நீங்க உங்களை சல்லிய போட்டாருங்க அதை தின்ன போறத நீங்களே தின்னு அன்பளிப்பு அல்லாத கபுள் செஞ்சுட்டு செல்றா நீங்களே தின்னு தெரியுது ஆச்சரியமான அன்பளிப்பு தான் குர்பான் என்று சொல்றது இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் குர்பான் இமாம் ஷாஃபி அஹத்துலாஹி அலிஹி அவங்க மூணு நீங்க ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்து குர்பான் கொடுத்துட்டீங்களா பங்குடுங்க கால்வாசிங்க முக்கியமான இமாம் இவங்க சொல்றாங்க நீங்க ஆடு மாடு குர்பான் அறுத்தீங்களா இந்த முழு நீங்களே திண்டாலும் இல்லை இல்லை ஒரு ஆச்சரியமான அன்பளிவா இல்லையா கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லார்களே இந்த அன்பளிப்பான இந்த பொறுபானுடைய விஷயத்துல அதிகமானவளுக்கு பெரிய ஒரு சந்தேகம் இந்த பொறுபான் யார்டு மேல அப்ப கடமை யார் யாரு பொருபான் கொடுக்கணும் என்ற கடமை இது வருஷா வருஷம் உண்டு இது கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடியார்களே இதுல நாலு அஞ்சு சொல்றாங்க அதுல முதலாவது யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையாகுதோ இவங்களுக்கு வாழ்க்கையில பொறுபான் கடமையாகும் இது முதலாவது கவல் இரண்டாவது இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க 11 பவுண்ட் தங்கத்துக்கு யாருஜா அதாவது அல்லது பதினோரு பத்து சொச்சம் பத்து சொச்சம் பவுண்ட் தங்கம் இது இதனுடைய பொறுமதியின் அளவுக்கு அந்த தங்கத்துக்கு சொந்தக்காரனா துல்ஹிஜாவுடைய பத்தாவது நாள் இது தங்கத்துக்கு அதே போல அப்படி இல்லாம கிராம் வெள்ளி அதனுடைய செலவுகள் எல்லாம் போக யாருகிட்ட மீளமா உனட குடும்பத்துக்கு உங்களோட தேவைகளுக்கு எல்லாம் போக முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மேலதிகமா இவருக்கு பொருமான் கடமையாகும் கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லார்களே அருமையானவர்களே இன்னும் ஆழமாக போய் எழுதுறாங்க தெரியுமா குர்பான் கடமே இல்லாத ஒத்தர் ஆண்டு முழுவதும் அவர் ஏல அவருக்கு குர்பானே கடமை இல்லை ஆனா உலமாக்கல் எழுதுறாங்க பத்தாவது நாள் இவருக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டேன்டா அவருக்கும் குர்பான் கடமை எழுதுறாங்க சுபகான் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி ஏன் இந்த அளவுக்கு ஊண்டி இஸ்லாம் பே கண்ணியமிடியுமா இப்ப இந்த காலத்துல வந்து வார்த்தைகள் அதிகமா கேட்கிறார் கேள்வி என்று பாரு குரபான் புடி கேளுமா கேட்கிறார் கேட்கிற மட்டும் சரி ஆனா கேட்கிறவர்களை ஒன்னரை கோடியில வாகனம் கேட்கிறவருக்கு எத்தனையோ சொந்தமான வீடு அவரு கடனை வச்சுக்கொண்டு அடிச்சுட்டு என்ன மோட்டுத்தனமான கேள்வி கடன் ஒலமாக்கல் சொல்ற ஒன்னாவது அவசரமா கொடுக்கப்பட வேண்டிய கடன் இந்த கடனை கொடுக்காட்டி கடன் காரன் கோவிச்சு கொள்வாரு பிரச்சனை பண்ணுவாரு என்ற ஒரு கடன் வாழ்க்கையில ஈக்கிதான் முதலாவது நான் தாரேன் இப்படி கொடுக்கிற கடன் முடிஞ்சு இப்படி கடன்களுக்கு கட்டாயம் ஆகும் ஏன் இருபதாயிரம் கொடுத்தா போதுமே அந்த கடனை மட்டும்தான் அத இந்த கடனை வச்சுக்கொண்டுபான் கொடுக்கணுமா இதை வச்சு கொண்டும் செய்யணுமா என்பதாக கேட்கிறார்கள் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லார்களே இன்னும் கொஞ்சம் பேர் ஈகலாங்க எப்படி தெரியுமா இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் ஈகலாம் இதெல்லாம் இல்லாத இல்ல சமூகத்துல இப்ப புழக்கத்துல குருபான் குருபான் சாத்தியமே இல்லை ஒன்னரை லட்சம்தான் கையில் இயக்குதா சரன் அதுதான் பார்த்தேன் இந்த ஒன்னரை லட்சத்தை வச்சு வார வருஷத்துக்கு பெரியோரு மாடுண்டே கொடுப்பமே இதுவும் மடைமையான பேச்சுதான் செல்லது கஷ்டப்படுத்தும் அருமையானவர்களே சொல்ல போங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க கொடுத்தது ஆடுக்க முழுக்க அறுத்த விட ஒட்டாத்த விட அதிகமாக அறுத்தது ஆடு பத்து வருஷம் மதியினால எங்களுக்கு என்ன செஞ்சுட்டோம் வேண்டாம் அடுத்த வருஷம் கொடுக்க நீயத்தை வச்சுட்டோம் இப்படி பேசவாங்க இந்த ஆமலும் அவளையே தடுக்கிறான் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லதார்களே ஆடு குரவானுடைய விஷயத்துல முன்னுரிமை கொடுங்க நான் நினைக்கமானதுல சொன்னே இப்ராஹிம் அலை அறுத்து குருபான் கொடுத்தாங்க இவங்க அறுத்த ஆடு எந்த ஆடு நிறையுமா இவங்க அறுத்த ஆடு எந்த ஆடு நிறையுமாடைய காலத்துல நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு ஆடல்ல வானத்துல வசத்தினானே செல்லுதே இந்த ஆடு அல்லா சொர்க்கத்துல மேய வச்சு அந்த ஆடுதான் இமராத்து வசலாத்துடைய கையால அறுக்க அவ ஆட்டுடைய விஷயம் ஆட்டு பொருபானுடைய விஷயம் பின்னு காவான் ஆடு பொருபான் செய்ய வசலமும் விரும்பினான் அல்லா விரும்புறது கண்யமி நல்லது அருமையானவர்களே நபிஹ அலி வசல்ல மவுத்துக்கு பின்னாலே எனக்காக ஒரு அமலை செஞ்சு கொண்டு வாங்க அலிரதி அல்லாஹன் அவசிய செஞ்சான் ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க ஹதீஷ்களை பாருங்க மௌத்துக்கு பின்னால எனக்காக ஒரு அமலை நீங்க செஞ்சுட்டு வரணும் வசிய செஞ்ச ஒரு அமல் அலிரதிய கையில எனக்காக வேண்டி வருடா வருடம் பெருமான் ஹதீசுகள்ல வருவது அலிரதிகல்லாக நேரத்துல ஒரு ஆடு குருபான் கொடுப்பாங்க என்பதாக ஹதீஸ் அவங்க அப்ப கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி இந்த அமல் வாழ்க்கையில விளாட்ட அமல் அல்ல சும்மா விளாட்டுற அமல் அல்ல கண்ணியமிக் அல்லாகுவின் நல்லடி ஆார்களே இதுக்குத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது இதுக்கு சொல்லுது உங்களுக்கு ஒட்டகம் குடுக்க வசதி இல்லையா மாட்டுக்கு போங்க மாடு குடுக்க வசதி இல்லையா ஆட்டுக்கு போங்க ஆடும் குடுக்க வசதி இல்லையா ஒட்டகத்துல ஏழு அல்லது பத்து பேர் சேருங்க அஞ்சாவது கட்டம் தான் இஸ்லாம் செல்லுது மாட்டுல ஏழு பேர் கூட்டு குருபான் செய்யுங்க அந்த கூட்டு குருபான்ல சேர்ந்து சரி உங்களோட உதவிய நிறைவேற்றப்படட்டும் இப்ப இந்த கூட்டு குருபான் எத்தனாவது இடத்துல ஒன்னாது இடத்துல இல்ல ரெண்டாவது இடத்துல இல்ல அஞ்சாவது இடம் தான் மாட்டுல கூட்டு சேர்றது அவன் நாங்க எல்லாரும் விரும்புறது யாரும் கோவிக்க வாரம் ஹக்க செல்றது உல கடமை நிம்பர்கள் உண்மைகள் மறைக்க பண்ற இடம் அல்ல கூட்டுக் குருவான் அஞ்சாவது இடத்துல தான் நீக்கிது மாட்டு கூட்டுக் குருவான் அவன் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறது அஞ்சாவது இடத்துல நீக்கிதான் இன்னும் விரும்புகிறோம் இன்னும் தனியா மாட்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்ல தனி ஆடொண்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்ல இன்ன அஞ்சாவது இடத்துல கவலை என்ன தெரியுமா எவ்வளவு வசதி வாய்ப்பு வாழ்க்கையில ஆனா வசதி ஈந்தும் இவங்க என்ன செய்யறாங்க என்றால் தனி மாட்டுக்கு போற மாட்டுக்கு பங்கு சேர்றாங்க மூணு பங்குக்கு சேர்றாரு நான் மூணு பங்கு எடுத்துக்கிறேன் கேத்தா செல்ற நிறைச்சி கொஞ்சம் மூட வரும் அடே குரான் செல்வது அல்லா செல்றான் நெறைச்சி நோக்கம் மனுஷன் செல்றான் பாப்பெல்றான் நோக்கம் குரான் எங்களை அருமையானவர்களே கூட்டு குருபான் ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா இதெல்லாம் பாடிங்க வரலாறு தேடி பாடிங்க ஏ நான் எப்படி ஆரம்பிச்சு தெரியுமாவுடைய உடன்படிக்கையில நபிசல்ல இந்த நேரத்துல நபிசல்ல வலைவசல்ல ஏழு பேர் சேருங்க ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் சேர்ந்து பொறுபான் கொடுங்க அவ இதே எடுக்கிறாங்க அப்படியே இது உதகியாவுடைய விஷயத்துக்கும் இந்த சட்டமா வருது ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் சேரலும் ஒரு ஒட்டகத்துக்கு ஏழுல இருந்து பத்து பேர் மட்டும் சேரையிலும் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க அப்படி கண்ணியமிடி யார்களே அருமையானவர்களே துல்ஜாவுடைய நிறைவேற்றுங்க எப்படியாவது அதனுடைய நன்மை எடுங்க என்பதாகத்தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்றது வசதி இல்ல அஞ்சாவது கட்டம் தான் கூட்டு பொருவான் வசதி இல்ல உனக்கு நாற்பதாயிரம் தான் ஒரு பங்குக்கு சேரலுமா சேருங்க ஒரு ஆடுவான்னு பங்குக்கு சேர்றதா தள்ளிக்கு தனியா குடுக்கிறது தான் சிறந்தது அல்லாஹவி நல்லடி யார்களே கூட்டு குருபான இஸ்லாத்துல வச்சது அந்த நன்மையில ஒரு பகுதியை இல்லாதவங்களும் எடுத்துட்டு போகட்டும் என்று சொல்லிதான் வசதி ஈக்கிறவங்களை கல்ல கூட்டு குருபான் எண்ணியமி கல்லாகவே நல்லடியார்களே அருமையானவர்களே அடுத்த கட்டங்கள் கொருவான நேரம் நான் கொஞ்சம் அவசரமாக பேசுறேன் கொடுத்த டைம் நிறைவடைய போது கொஞ்சம் அவசரமாக சொல்றேன் அடுத்த கட்டம் தான் ஆடு மாடுகளை படி தெரிவு செய்தன் ஆடு மாடுகள் தெரிவு செய்யக்கூடிய நேரம் இஸ்லாமியங்களுக்கு தெளிவாக வழித்தாடுலா முசின் வயதுகள் பூர்த்தியாகாம ஆடு மாடுகளை அடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது வயதுகள் பூர்த்தி ஆகணும் ஒட்டகம் படி ஒன்பது ஒட்டகம் ஆறாவது வயசுல காலடி எழுதி வச்சு மாடு ஆய்ந்தா ரெண்டு வயசு வருஷத்துல ஈர்க்கும் ஆடுகள் ரெண்டு வகை என்னோட ரெண்டு ஆடி இந்த மைதென்ற ஆடிக்கு அது ஸ்ரீலங்கா அதிகமா ஆடு இதுக்கு செல்வாங்க வெள்ள ஆடுன்னு சொல்லி இந்த ஆட்டுடைய வயது ரெண்டு வருஷம் பூர்த்தி மூணாவது வருஷத்துல காலடி எடுத்து வச்சுக்கோம் அப்படி இல்லாம தன்னுடைய செல்லக்கூடிய செம்பறி ஆடு இந்த ஆடு ஆறு மாசத்திலே ஒரு வருஷம் மட்டும் பூர்த்தி ஆகிதா போதும் நல்ல விருப்பமாக அந்த ஆட்ட இப்படி இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா வயதுடைய விஷயத்த பேசுது உடல் உழுப்புகளை பார்க்கணும் விஷயத்த அதே போல உடம்புடைய விஷயம் ஆடு மாடுடைய உடம்புகளை எப்படி அதனுடைய சேதங்களை பார்க்கணும் குறப்பாடு சொல்லி பார்க்கணும் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டேன் இந்த விஷயங்களை பொருவான் கொடுக்கறதுக்கு முன்னால இன்னும் ஒரு கிழமை டைம் ஈகங்களுக்கு இன்னும் பாக்க தெரியவா ஒரு ஆலி மொண்ட கையோட கூட்டிட்டு போங்க மாட அந்த ஆட்டுக்கு குறை ஈக்கிதா மாட்டுக்கு குறை ஈக்கிதான்னு சொல்லி பார்க்கப்படணும் கண்ணியமிக்கு அல்லாகவர்களே சில ஆடு மாடுகளுக்கு கண் குருடாக்கும் எழுதப்பட்டிருக்கு மலது கண் விளங்குதான் கையை எப்படி அசட்சி பார்க்கணும் அதே போல இடது கண் விளங்குதான்னு பார்க்க வலது பக்கம் போயிட்டு அசட்சி பார்க்கணும் அது எந்த பக்கம் திரும்புது கண் குருடான்னு பார்க்கணும் கண் குருடு குடுக்கலா லாபமான விலைக்கு வந்துச்சு இதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யலா அதே போல காது வெட்டப்பட்டிருக்கிறா பாம்பு கடிச்சுக்கிதா நொண்டி அழிக்குதா சொறிபுடிச்சுதா கண்ணியமி கல்லாக விண்ணல் அடியார்களே பித்தட்டு வெத்தப்பட்டிருக்குதா பால் வெத்தப்பட்டிருக்கிறா இதெல்லாம் பார்க்கணும் கொம்புடைஞ்சதுக்கு ரெண்டு சட்டம் கொம்பு தானா உடைஞ்ச ஒரு மாடு அந்த மாட்டை குடிக்கலும் அந்த கொம்பு உடைஞ்சி மாமிசத்தை தகுதி இல்ல அந்த ஆடு பொறுபானுக்கு தகுதி இல்லை பல் உடஞ்சாண்டு தூக்கி பாருங்க வாயெல்லாம் ஒன்று ரெண்டு பல்லுஞ்சி தான் குடுக்கலும் பிரச்சனை இல்லை சில ஆடு மாடுகளுக்கு எல்லாம் பல்லும் உடஞ்சி அதெல்லாம் பொறுபானுக்கு தகுதி இல்லை நாங்க குடுக்க போறது ஒரு முக்கியமான அமல் விளாட்டல்ல இந்த அமல்ல நாங்க விளாடுறது இல்லை அதே போல ஆடு மாடு இப்ப எல்லா கொண்டு வந்து கெட்டக்கூடிய ஒரு சீசமிதி பல இடங்கள் ஆடு மாடு வருது எனக்கு ஆச்சரியம் ஆகி ஆச்சரியம் இந்த கொழும்பு மனிதர்கள் யாரும் கோவிக்க வாணும் இந்த சிறுவர்கள் பெரியவர்களும் இந்த ஆடு மாடுகளை கண்டு இல்லையோ தெரியாது ஒரு ஆட்டை கொண்டு வந்து மாட்டை கொண்டு வந்து கெட்டினா அதை சுத்தி பெரியோரு கூட்டம் பள்ளிக்கு தொழுகுறதுக்கு அவரே ஒரு கூட்டம் இல்ல மாட்டை சுத்தி ஒரு கூட்டம் என்னத்தை ஆட்ட மாட்ட இத பாக்குறதுக்கு ஒண்ணும் உரிமையாளர்கள் சும்மா கெத்திட்டு போறோம்ல அந்த இடத்துல கெத்தினா ஆடு மாடை பராமரிங்க டைமுக்கு தின்ன குடுக்கணும் ஆடு மாடுக்கு எப்படி தின்ன குடுக்கணும்னு தெரியுமா உலமாக்கல் எழுது ஆக குறைஞ்சது ஏழு நாள் அல்லது பத்து நாள் அந்த மாட்டுடைய ஓனரோட அந்த மாடு ஈக்கும் அந்த மிருகம் ஈக்கும் கிண்ண கொடுக்கும் பசுந்தா கிட்டு அதனோட புலம்போணும் இரக்கமா பேசும் கதைக்கணும் அந்த அந்த ஆடு மாடு ஒரு பிள்ளைய பாக்கறத போல பார்க்கணும் ஏன் தெரியுமா செல்லு அது என்னது ஆட்டோட கொஞ்சம் மாட்டோட கொஞ்சம் கொஞ்சிறதால இங்க விஷயம் இங்க கொஞ்சதால விஷயம் பேசுறதால விஷயம் அல்ல எதிர்பார்க்கிறதே வேற அதே தெரியாது இப்ராயிம் அலை ஸ்தலாத்து வஸ்தலாத்துக்கு அல்ல அறுக்கொஞ்சி அரைக்கமா பாசமா பேசி வளர்த்த எட்டு வயசு ஆக குறைஞ்சது எட்டு வருஷம் வளர்த்த பிள்ளைய அறுக்க முன்னு காவினாங்க பத்து நாள் பழகணும் அந்த மாற்றோட பலவி இறக்கம் ஒன்று வருமே இந்த மாட்டை நாம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த இறக்கத்தோட வளர்த்த விட்டோம் அல்லாஹ் பாக்குறது இந்த அடிமத்தனம் உனக்கு செய்யுதா நாங்க சுக்குர் செய்யணும் எங்களோட பிள்ளையில அறுக்க செல்லல இஸ்லாமிய அப்படி ஒரு தேவை இஸ்லாத்துக்கு இல்ல அப்படி ஒரு தேவ அல்லாக்கு இல்ல அல்லா செல்றா நாம குறைஞ்சது மாட்டோட சரி பழகணும் செலவன் எவ்வளவு பேர் மாட்டை சும்மா உப்பாண்டிட்டு சும்மா ஈகிறான் பிறநாள் போவோம் சரி செலவங்க போறேமே இல்ல வீடியோல மட்டும் பாக்குறான் நான் பார்த்து கொண்டுறோம் இப்போ முடிச்சு அவ்வளவு இப்போ என்ன தீங்குறான் அப்படி என்று பொறுப்பான ஆன்மீக பொருவான இஸ்லாமிய சும்மா வேற இது கொண்டு வந்து பராமரிங்க இந்த கொழும்புல கொழும்புல நடந்த விஷயங்கள் பேசல மாடு ஆடு மாடு அறுத்து பார்க்க போக்கல அந்த மாட்டுட தொண்டே சொல்ல நீண்ட வரலாறு சின்ன புள்ள கண்டது எல்லாம் சின்ன புடுப்பாங்க பார்க்கணும் தொண்டே சிக்கின அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு சொல்லுமா சும்மா கண்ட இடத்துல உண்மையு போறல்ல பத்து நாள் குருபான் ஒரு அமல் போட்டு சரி கவனிக்கோணும் யாரும் அது இது தின்ன கொடுக்க கூடாது அல்லாக விண்ணல் அடி யார்களே அதுக்கு அடுத்த கட்டம் மிக முக்கியமான கட்டம் தான் சுருக்கமா விளங்கப்படுத்துறேன் நிறைய விஷயங்களை ரொம்ப சுருக்கமா விளங்கப்படுத்துறேன் அறுப்புடைய விஷயங்கள் அறுக்கூடிய நேரம் எல்லா ரசூலுக்காக இது கலஸ் இடம் இல்ல இது சும்மா செவலத்தனம் காற்ற இடம் இல்ல ஒரு ஆட்டு மாட்டை பிறனிச்சது போறோம் இவர் கத்தியொண்டு போறார் எல்லாம் கேட்கிறேன் அலை அவர் தான் இவர் இஸ்ராயல் அலை சலாமா கத்தியுன்னு துறிக்கொண்டு போறேன் இது கலஸ் இடம் இல்லை நாங்கள் ஆட்ட அறுக்க போறோம் மாட்டு அறுக்க போறோம் இல்ல இல்ல அறுப்புடைய முறைகளை படியுங்க உலமாக்களுக்கு கூட சப்புதி சப்பு ஆறாம் ஆண்டு ஏழாம் பெரிய வகுப்பு மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள் படிச்சு கொடுக்கப்படும் சுவாச குழாய் ரெண்டும் ஒரே தடவேல அறுபடணும் அறுபட மூத்த உலமாக்கள் நீக்கிறாங்க கேளுங்க செத்த மாட்டுடைய சட்டம் அந்த மாட்டுக்கு இமாம் கவலை என்ன தெரியுமா கூட்டு பொறுவான் என்ற பேர்ல ஏழு பேர் சேர்ந்து மரம் வெற்றமாய் வெற்றான் மாட அறிவு அறிவோடு நடக்கணும் இந்த விஷயங்கள்ல சும்மா ஏழு பேர் சேர்ந்து அறுக்கல பான் வெற்றல் இது ஏழு பேர் கத்திய பிடிச்சு கொடுங்க வரக்கத்துக்கு ஆனா அறுக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டு விஷயங்களும் அறுபடணும் இதுதான் சரியான அறுப்பு மொழி அப்பதான் அந்த பிராணிக்கு வருத்தம் நீக்காது நாங்க எல்லாரும் அந்த பூ வருத்தமாய்க்கு மாய்தான் துடிக்குது துடிக்கிறது வரத்ததுக்கல்ல ரத்தம் போறதுக்கு தான் துடிக்கிறது இஸ்லாம் கஷ்டப்படுத்துறல பிராணிகளே இதெல்லாம் படிக்கணும் கண்ணியமிக்கவர்களே இந்த கொழும்புல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு மாட்டுக்கு முன்னால இன்னொரு மாட்டை பெறான் ஒரு இடத்துல பொறுப்பான் பொறுப்பு அவங்களுக்கு செய்ய இல்லாட்டி பொறுப்பு எடுக்க இந்த ப்ரொஜெக்ட செய்யணும் அப்படி ஒன்றும் தேவையில்ல தனியோட மாடட்ட இடம் நீக்கிதான் செல்லாகி நல்லடியார்களே அருமையார்கள் அதிகமாக நடக்குது சமூகத்தில் அதனால வெறுமனையான ஒரு அறுப்பா மட்டும் பார்க்கவான அல்லாஹூல் காட்டி தந்தூர் ஐபாதத்தாக பாரு இபாதத்தாக பார்த்தா அந்த நன்மை பூர்த்தியாக வந்து சேரும் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட அல்லாஹு வழங்குவானாக குற்றம் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக For more Islamic lectures and useful information visit es